நன்மையை அடைய மக்கள் அவசரப்படுவது போன்று அல்லாகவும் குற்றவாளிகளுக்குரிய தண்டனையாக தீங்கிழைக்க அவசரப்பட்டால் இதற்குள் நிச்சயமாக அவர்களுடைய காலம் அவர்களுக்கு முடிவு பெற்றே இருக்கும் எனினும் நம் சந்திப்பை சிறிதும் நம்பாதவர்களையும் அவர்களுடைய வழிகேட்டிலேயே தட்டழிந்து அலையுமாறு சிறிது காலம் இம்மையில் நாம் விட்டு வைக்கிறோம் மனிதனை ஏதேனும் ஒரு துன்பம் தீண்டுமானால் அவன் ஒரு சாய்ந்து படுத்துக்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 அவர்கள் அநியாயம் செய்தபோது நிச்சயமாக நாம் அழித்திருக்கின்றோம் அவர்களிடம் அவர்களுடைய இலை தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள் எனினும் அவர்கள் நம்பவில்லை குற்றம் செய்யும் மக்களுக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுக்கின்றோம் அவர்களுக்கு பின்னர் உங்களை பூமியில் பிரதிநிதிகளாக்கி நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் என்று கவனிக்கின்றோம் அவர்கள் மீது தெளிவான நம் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் நம்முடைய சந்திப்பை நம்பாதவர்கள் இதுவல்லாது வேறு ஒரு குற ஆணை நீர் கொண்டு வாரும் அல்லது இதை மாற்றிவிடும் என்று கூறுகிறார்கள் என் மனப்போக்கின்படி அதை மாற்றிவிட எனக்கு உரிமை இல்லை என் மீது வகையாக அறிவிக்கப்படுபவற்றை தவிர வேறு எதையும் நான் பின்பற்றுவதில்லை என் இறைவனுக்கு நான் மகத்தான நாளின் வேதனைக்கு நான் ஆளாக வேண்டும் என்பதை நான் நிச்சயமாக பயப்படுகிறேன் என்று நபியே நீர் கூறுகிறார்கள் இதை நான் உங்களுக்கு ஓதி காட்டக்கூடாது அல்லாஹ் நாடி இருந்தால் இதனை நான் உங்களிடம் மோதி காண்பித்திருக்க மாட்டேன் நிச்சயமாக நான் இதற்கு முன்னர் உங்களிடையே நீண்ட காலம் வசித்திருக்கிறேன் பொய் கூறுபவன் அல்லது அவனுடைய வசனங்களை பொய்ப்பிக்க முற்படுபவன் இவர்களை விட அநியாயம் செய்பவர் யார் பாவம் செய்பவர்கள் நிச்சயமாக வெற்றி அடைய மாட்டார்கள் தங்களுக்கு யாரொரு நன்மையோ தீமையோ செய்ய இயலாத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 பின்னர் அவர்கள் மாறுபட்டுக் கொண்டனர் உங்கள் இறைவனிடம் இருந்து கூலி மறுமையில் பூரணமாக கொடுக்கப்படும் என்ற ஒரு வார்த்தை முந்தி ஏற்பட்டிருக்காவிட்டால் அவர்கள் எந்த விஷயத்தில் மாறுபட்டிருக்கின்றன அதை பற்றி அவர்களிடையே இதற்குள் முடிவு செய்யப்பட்டிருக்கும் மேலும் அவர்கள் இவர் மீது இவருடைய இறைவனிடம் நாம் கோரும் ஏதேனும் ஒரு அத்தாட்சி இறக்கப்பட வேண்டாமா என்று கூறுகிறார்கள் அதற்கு மறைவான விஷயங்கள் அல்லாஹுக்கு மாத்திரமே தெரியும் நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் நானும் உங்களுடன் எதிர்பார்த்திருக்கிறேன் என்று நபியே நீர் கூறுவீராக மனிதர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களுக்கு பின் அவர்களை நம் ரஹ்மத்தை திருபையை அனுபவிக்கும்படி நாம் செய்தால் உடனே அவர்கள் நம் வசனங்களில் புரட்டு அர்த்தம் செய்ய சூழ்ச்சியோடு திட்டமிடுகிறார்கள் திட்டமிடுவதில் அல்லாஹுவே மிகவும் தீவிரமானவன் என்று அவர்களிடம் நபியே நீர் கூறும்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 தான் வரை நேர்வழியில் செலுத்துகிறான் நன்மை புரிந்தோருக்கு உரிய கூலி நன்மையும் மேலும் அதைவிட அதிகமும் கிடைக்கும் அவர்களின் முகங்களை இருளோ இழிவோ சூழ்ந்து இருக்காது அவர்கள் தாம் சோனபதிக்கு உரியவர்கள் அதிலேயே அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் ஆனால் தீமையை சம்பாதிப்பவர்களுக்கு அவர்கள் செய்த தீமைக்கு கூலியாக அதுபோன்ற தீமையே ஆகும்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 இந்த உண்மைக்கு பின்னரும் நீங்கள் அவனை வணங்காவிட்டால் அது வழிகேட்டை தவிர வேற இப்பேருண்மையை விட்டு நீங்கள் எங்கு திரும்பப்படுகிறீர்கள் இவ்வாறு பாசிக்குகள் பாவம் செய்பவர்களுக்கு எதிராக கூறப்பட்ட உங்களுடைய இறைவனின் வாக்கு நிரூபிக்கப்பட்டு விட்டது நிச்சயமாக அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள் நபியே நீர் கேட்பீராக நீங்கள் இணை வைத்து வணங்குபவற்றில் புதிதாக படைக்கக்கூடியதும் பின்பு மரமையில் அதனை மீள வைக்கக்கூடியதும் ஆனால் சக்தி படைத்தது ஏதேனும் உண்டா என்று மேலும் நீர் கூறும் படைப்புகளை முதலாவதாக உற்பத்தி செய்பவனும் மறைத்த பின்னர் அவற்றை மீள வைப்பவனும் அல்லாதான் அப்படி இருக்க சத்தியத்தை விட்டு நீங்கள் எங்கு திருப்பப்படுகிறீர்கள் உங்கள் இணை வைப்பவற்றுள் உங்களை உண்மையின் பக்கம் வழிகாட்டி செலுத்தக்கூடியவை யாதேனும் உண்டா என்று அவர்களை கேளும் மேலும்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 அதன் விளக்கம் அவர்களுக்கு எட்டாத நிலையில் பொய்யன கூறுகிறார்கள் இவர்களுக்கு முன் இருந்தவர்களும் இவ்வாறே தாங்கள் அறிந்து கொள்ள முடியாதவற்றை பொய்ப்பித்தார்கள் அநியாயக்காரர்களின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை நபியை நேர் நோக்குவீர்களாக அவர்களில் இதன் மீது ஈமான் கொண்டவர்களும் இருக்கின்றனர் இதன் மீது ஈமான் கொள்ளாதவரும் இருக்கின்றனர் இன்னும் உங்கள் இறைவன் விஷமம் செய்பவர்களை நன்றாக அறிகிறான் நபியே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 அந்நாளில் அவையிடையே நியாயமாகவே தீர்ப்பளிக்கப்படும் ஒரு சிறிதும் அவற்றுக்கு அநியாயம் செய்யப்பட மாட்டாது வானங்களிலும் பூமியிலும் இருப்பவை அனைத்தும் அல்லாஹுவுக்கே சொந்தமானவை என்பதை கிடமாக அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவின் வாக்குறுதியும் நிச்சயமாகவே உண்மையானது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் எனினும் அவர்களில் பெரும்பாலோர் இதை அறிந்து கொள்வதில்லை அவனே உயிர் இன்னும் அவனே மறிக்கச் செய்கின்றான்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 அவர்கள் திரட்டி வைத்திருக்கும் செல்வங்களை விட இது மிக்க மேலானது என்று நபியே நீர் கூறும் அன்றியும் நபியே நீர் கூறும் அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைத்த ஆகாரங்களை நீங்கள் கவனித்தீர்களா அவற்றில் சிலவற்றை ஹராமாகவும் சிலவற்றை கலாலாகவும் நீங்களை ஆக்கிக் கொள்கிறீர்கள் இப்படி தீர்மானித்துக் அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி அளித்துள்ளானா அல்லது அல்லாஹுவின் மீது நீங்கள் பொய் கற்பனை செய்கின்றீர்களா அல்லாஹுவின் மீது பொய்யான கற்பனை செய்பவர்கள் மறுமை நாளைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது பெரும் திருபை இருக்கின்றான் எனினும் அவர்களில் பெரும்பாலோர் நன்றி செலுத்துவதில்லை நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் குர்ஹானிலிருந்து நீங்கள் எதை ஓதினாலும் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் நீங்கள் அதில் ஈடுபட்டிருக்கும் போது நாம் கவனிக்காமல் இருப்பதில்லை பூமியிலோ வானத்திலோ உள்ளவற்றில் ஓர் அணு அளவும்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 அல்லாஹ் அல்லாது வேறு அவர்கள் இணை வைக்கும் தெய்வங்களில் எதனை பின்பற்றுகிறார்கள் அவர்கள் பின்பற்றுவது வெறும் யூகமே அந்த வேற இன்னும் அவர்கள் வெறும் கற்பனை செய்பவர்களே நீங்கள் அதில் சுகம் பெறுவதற்காக இரவையும் பகலையும் உங்களுக்காக அவனே உண்டாக்கினான் நிச்சயமாக இதில் அவன் வசனங்களை செவி கவனமாக கேட்கும் மக்களுக்கு நிரம்பாட்சிகள் இருக்கின்றன அல்லாஹ்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 அல்லாஹவின் மீது இவ்வாறு பொய்யே இட்டுக் கட்டுபவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற மாட்டார்கள் என்று நபியே கூறிவிடும் உலகத்தில் அவர்கள் அனுபவிப்பது சிறு சுகமேயாகும் பின்னர் அவர்கள் நம்மிடமே மீண்டு வர வேண்டியிருக்கிறது அப்பொழுது அவர்கள் நிராகரித்துக் காரணமாக நாம் அவர்களை கடுமையான வேதனையை சுவைக்கச் செய்வோம் மேலும் நபியே நீர் அவர்களுக்கு நூகுவின் சரித்திரத்தை ஓதிக் காண்பிப்பீராக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 பின்னர் எனக்கு நீங்கள் திட்டமிடுவதை என்னில் நிறைவேற்றுங்கள் இதில் நீங்கள் தாமதம் செய்ய ஆனால் நீங்கள் என் உபதேசத்தை புறக்கணித்து விட்டால் எனக்கு எவ்வித இழப்பும் இல்லை ஏனெனில் இதற்காக நான் உங்களிடம் யாரொரு கூலியும் கேட்கவில்லை எனக்கு உரிய கூலி அல்லாஹுவிடமே அன்றி வேறு எவரிடத்தும் இல்லை நான் முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்குமாறே நான் ஏவப்பட்டுள்ளேன் என்று கூறினார்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 அவர்களும் தெளிவான அத்தாட்சிகளை அச்சமூகத்தவர்களிடம் கொண்டு வந்தார்கள் எனினும் முன்னர் இருந்தவர்கள் எந்த உண்மையை பொய்யென கூறிக்கொண்டிருந்தார்களோ அந்த உண்மையை இவர்களும் நம்பவில்லை வரம்பு இத்தகையவர்களின் நெஞ்சங்கள் மீது இவ்வாறே நாம் முத்திரையிடுகிறோம் இதன் பின்னர் மோசாவையும் ஹாரூனையும் அவன் தலைவர்களிடமும் நம்முடைய அத்தாட்சிகளுடன் அனுப்பினோம் ஆனால் இவர்களும் ஆணவம் கொண்டு குற்றவாளிகளான மக்களாகவே ஆனார்கள் நம்மிடம் இருந்து அவர்களுக்கு சத்திய வேதம் வந்தபோது நிச்சயமாக இது தெளிவான சூன்யமே என்று கூறினார்கள் அதற்கு மூசா உங்களிடம் சத்தியமே வந்தபோது அதை பற்றியா நீங்கள் இவ்வாறு கூறுகிறீர்கள் இதுவா சூன்யம் சூனியக்காரர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள் என்று கூறினார் அதற்கு அவர்கள்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 தன் வாக்குகளை கொண்டு சத்தியத்தை நிலைநாட்டியே தீருவான் என்றும் கூறினார் அவனுடைய பிரமுகர்களும் தங்களை துன்புறுத்துவார்களே என்றர் சிலரை தவிர வேறு ஈமான் கொள்ளவில்லை ஏனெனில் அந்த பூமியில் வலிமை மிக்கவனாக இருந்தான் வரம்பு மீறி கொடுமை செய்பவனாகவும் இருந்தான் சமூகத்தவரிடம் என் சமூகத்தாரே நீங்கள் அல்லாகவின் மீது ஈமான் கொள்பவர்களாக இருந்து நீங்கள் மெய்யாகவே அவனை வழிபடுபவர்களாக முஸ்லீம்களாக இருந்தால் அவனையே பூரணமாக நம்பி உங்கள் காரியங்களை ஒப்படைத்து விடுங்கள் என்று கூறினார் அவர்கள் நாங்கள் அல்லாகவே பூரணமாக நம்பி அவனிடமே எங்கள் காரியங்களை ஒப்படைத்துக் கொண்டோம் என்று கூறி எங்கள் இறைவனே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 ஆக்கி அவற்றில் தவறாமல் தொழுகையை மேலும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நற்செய்திகளும் கூறுவீர்களாக என்று வகி அறிவித்தோ நிச்சயமாக நீ அவனுக்கும் அவனுடைய பிரமுகர்களுக்கும் அலங்காரத்தையும் இவ்வுலக வாழ்க்கையின் செல்வங்களையும் கொடுத்திருக்கிறாய் எங்கள் இறைவனே அவற்றை கொண்ட அவர்கள் உன் பாதையை விட்டு மக்களை திருப்பி விடுகிறார்கள் எங்கள் இறைவனே அவர்களுடைய செயல்களை அழித்து அவர்களுடைய நெஞ்சங்களையும் கடினமாக்கி விடுவாயாக நோவினை தரும் வேதனையை அவர்கள் பார்க்காத வரையில் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று பிரார்த்தித்தார் இறைவன் கூறினான் உங்கள் இருவரின் பிரார்த்தனை ஏற்றுக் எனவே நீங்கள் உறுதியாக இருங்கள் அறியாதவர்களாக இருக்கார்களே அவர்களின் வழியை நீங்கள் இருவரும் ஒருபோதும் பின்பற்றாதீர்கள் என்று மேலும் இஸ்ராயலின் சந்ததியினரை நாம் கடலை கடக்க வைத்தோம் அப்போது அவனும் அவனுடைய படைகளும் அளவு கடந்த கொடுமையையும் பகைமையையும் கொண்டு அவர்களை பின்தொடர்ந்தார்கள் அவனை மூழ்கடிக்க வேண்டிய நேரம் நெருங்கி அவன் மூழ்க ஆரம்பித்ததும் அவன் இஸ்ராயில் எந்த நாயன் மீது ஈமான் கொண்டார்களோ அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நானும் ஈமான் கொள்கிறேன் இன்னும் நான் அவனுக்கே முற்றிலும் வழிபடுபவர்களில் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று கூறினான் இந்த நேரத்தில் தான் நீ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 அவர்களிடம் எல்லா அத்தாட்சிகளும் வந்தாலும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் தங்களுடைய ஈமான் பயனளிக்குமாறு நம்பிக்கை கொண்டு வேதனையில் இருந்து தப்பித்துக் உடைய சமூகத்தாரைப் போல் மற்றொரு ஊரார் ஏன் இருக்கவில்லை அவர்கள் யூனுசுடைய சமூகத்தார் ஈமான் கொண்டதும் இம்மையில் இழிவுபடுத்தும் வேதனையை அவர்களை விட்டு நாம் அகற்றினோம் அன்றி சிறிது காலம் சுகம் அனுபவிக்கும்படியும் வைத்தோ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 உங்களை மறிக்கச் செய்யும் அல்லாகுவையே நான் வழங்குகிறேன் நான் மூமியங்களில் ஒருவனாக இருக்குமாறு ஏவப்பட்டுள்ளேன் என்று நபியை நீர் கூறுவீராக நேர்மையான மார்க்கத்தின் பாலை உம் முகத்தை நிலைவரச் செய்ய வேண்டும் முஷிரிக்குகளில் ஒருவராக நீர் ஆகிவிட வேண்டாம் என்றும் உமக்கு எந்தவித நன்மையையோ தீமையையோ செய்ய இயலாத அல்லாஹ் அல்லாத எதனையும் நீர் சார்த்திக்க வேண்டாம் அவ்வாறே செய்வீராயின் நிச்சயமாக நீர் அநியாயக்காரர்களில் ஒருவராகிவிடுவீர் என்றும் ஏவப்பட்டிருக்கின்றும்படி நீக்க முடியாது ஒரு நன்மை செய்ய நாடிவிட்டால் அவன் அருளை தடுப்பவர்கள் எவரும் இல்லை தன் அடியாள்களில் அவன் நாடியவருக்கே அதனை அளிக்கின்றான் அவன் மிகவும் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் உள்ளான் நபியே நீர் கூறுவீராக மனிதர்களே நிச்சயமாக உங்கள் இறைவனிடம் இருந்து உங்களுக்கு சத்திய வேதம் வந்துவிட்டது எனவே யார் அதை பின்பற்றி நேரான வழியில் செல்கிறாரோ அவர் நன்மைக்காகவே அந்நேர் வழியில் செல்கின்றார் எவர் அதை ஏற்க மறுத்து வழி தவறினாரோ நிச்சயமாக அவர் தமக்கு கேடான வழியிலே செல்கிறார் நான் உங்களை கட்டாயப்படுத்தி உங்கள் காரியங்களை நிர்வகிக்க அதிகாரம் பெற்றவன் அல்லன் நபியே உங்களுக்கு வகை மூலம் அறிவிக்கப்பட்டதையே பின்பற்றி நடந்து கொள்வீராக